வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் சமூகத்தில் பல வகையான மக்களை அன்றாடம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் குறிப்பாக சான்றோர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மூத்தவர்கள் அல்லது பெரியவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மீது நமக்கு ஏனோ ஒரு தனி மரியாதை ஏற்படுவது உண்டு ஏன் சான்றோர்களை கண்டால் மரியாதை ஏற்படுகிறது என்றால் அவர்கள் அறநெறியோடு மட்டுமல்ல ஒழுக்கத்தோடும் வாழக்கூடியவர்கள் என்பதுதான் அதற்கான காரணம் ஆனால் சான்றோர்கள் எத்தகைய ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் சான்றோர்கள் எனப்படுபவர்கள் பிறருடைய மனைவியை மனதால் கூட நினைக்கக்கூடாது அல்லது அடைய விரும்பக்கூடாது என்பதுதான் நியதி இது சான்றோருக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது என்றாலும் கூட சான்றோர்கள் அதனை மிக கடுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் ஐயா காமராஜர் அப்துல் கலாம் உள்ளிட்ட சமூக சான்றோர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்கள் வைத்திருந்த வெளிப்படுத்தும் பிறருடைய மனைவியை மனதால் கூட நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் சமூகம் தொன்று தொட்டு சில அடையாளங்களை முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறது அதாவது பெண்களின் கழுத்தில் தாலிகயிறு உள்ளிட்ட சம்பிரதாயங்கள் ஆண்களுக்கு அடையாளத்தால் திருமணமான ஒரு பெண்ணை மனதால் கூட தவறாக நினைத்துவிடக் கூடாது என மிக கடுமையாக இந்த தமிழ் சமூகம் ஒழுக்கத்தை பின்பற்றியது அத்தகைய ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய சான்றோர்கள் அதை ஒரு அறநெறியாக மட்டுமல்ல ஒழுக்க கடைபிடித்து வந்தார்கள் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் பிறருடைய மனைவியை நினைக்காமல் இருப்பது என்பது சான்றோர்களுக்கு ஒரு அறம் மட்டுமல்ல அறத்தோடு சேர்ந்த ஒழுக்க என்று விவரிக்கிறார் ஆகையால் நாமும் சான்றோராக மாறுவோம் அவ்வாறு சான்றோராக மாற வேண்டுமானால் அறநெறியோடு பிறண்மனை நுழையாமல் என மிக கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு கடைபிடித்தால் நிச்சயம் நாமும் ஒரு சான்றோராக பிறரால் போற்றப்படுவோம் திருக்குறள் அறுத்து அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விளையாமை குரல் எண்மனை நோக்காத சான்றோர்க்கு அரண் ஒன்றே ஆன்ற மீண்டும் குரல் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற இந்த நாள் இனிய நாளாக அமையற்றம் மீண்டும் சந்திப்போம் நன்றி